ீிாமூர் சுந்திரம்ைபாயம் சூத்த முனீந்திரம் ஸ்ரீங்கம் மேஷி கச்சா நித்தியை தவிரம் ஹியதூத்தீராமஞ்சிவேந்திரம் ஸ்ய பிரியம் Asmat Guruam, Santata, Manato, Smi... Mata-chapita-tvameva... அஸ்மூரு சனோஸ்மே மாதுச்ச சாாா் மேவிரவிமே மேவெக ஓ நமோ விதிய சம்பிரதாய வம்சரிஷிபோ மஹோ namo குரு प्रत्यगर्थो ओम ओम ோப்பளவரோமீ சகநாபூ சகன்கூ சீரியங்கேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ிா கடோபய முதல்வல்லி பதனாவது மந்திரம் லோகாதிம்தமுயாவ சாாப்பவத் அய்ய மருத்துவ நமோஸ்வா மிரமவிதாச்சாரிய நச்சிகேதசேச்சமர்மராஜா நச்சிகேதுக்கு மூன்று வரம் தருகிறேன் என்று சொல்லி முதல்வரமாக அவன் கேட்டதை அப்பாவினுடைய க்ஷேமத்துக்காக கேட்ட வரத்தை கொடுத்தாச்சு ரெண்டாவது வரம் ஸ்வர்கத்த அடையறத்துக்கான சாதனமாகிய அக்னிவித்யா அந்த அக்னி வித்தியை விஸ்தாரமாக விசேஷமாக உபதேசம் பண்ணுகிறார் யம தர்மராஜா வெறும் மாத்திரம் இல்லை அங்கே அந்த அக்னியில் விராட் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதுக்கும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாரு ஆஹா அவன் கேட்டது சொர்க்க இருந்தாலும் சொர்க்கலோகத்துக்கும் மேலான உலகத்துக்கான சாதனத்தை சத்தியலோகம் அல்லது பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய அதற்கான சாதனத்தை உபதேசம் பண்ணுகிறார் பதினஞ்சாவது மந்திரம் படிச்சுட்டோம் நச்சிகேதஸோட குணங்களையும் இது மூலமாக தெரிஞ்சுன்னு வரும் ஆகா குருவோட லக்ஷணமும் தெரிகிறது சிஷியனுடைய யோக்கியத்தையும் தெரிகிறது ஆகா குரு சிஷ்யர்களுடைய லக்ஷணங்கள் இதன் மூலம் அறியப்படுகின்றன இப்போ இந்த பதினைஞ்சாவது மந்திரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் அவனுக்கு மேதாசக்தி இருக்கிறது மேதாசக்தின்னால் கிரகிச்சுக்கிற சக்தி கிரகிச்சுன்றதை ஞாபகம் வச்சுக்கிற சக்தி ஞாபகத்தில் இருக்கிறத வெளிப்படுத்துகிற சக்தி ப்ராப்பர் லிசனிங் ப்ராப்பர் திங்கிங் அண்ட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் கவனமாக கேட்டு கவனமாக யோசித்து கவனமாக என்ன பண்ணுறது சொல்லிக் கொடுக்குறது இது மூணும் நன்றாக கேட்டல் நன்றாக சிந்தித்தல் நன்றாக அதை வெளிப்படுத்துதல் தொடர்பு படுத்துதல் அதை சொன்ன உடனே யமதர்மராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் சச்சாபி யசோக்தம் தத்து பிரத்யவத தத் யசோக்தம் பிரத்யவத அதை சங்கராச்சாரேஸ்வர பிரத்யுச்சாரித்தவான் அது அசிய பிரத்யுச்சாரண துஷ்டன் மருத்தியுனரேவரேக்கேணம் வரம் தித்சு இப்போ யமதர்மராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் அதனால் அவன் கேட்காமையே அவனுக்கு இன்னொரு வரம் தராராம் அஹ மிருத்து புனரேவாக துஷ்ட அடுத்த மந்திரம் படிக்கலாம் प्रियमानो वरं तवे தமிரவீத் பிரீயமான வரம் தே ஆயி தவிர சாஞ்சே மாமேண तमब्रवीत् प्रियमानो वरं தமிரவீத் பிரீயமான வரம் தே தூய தவிர சாஞ்சே மாங்கண புரியமான மகாத்மா தம் அப்ரவீத் புரியமானா ஒரே சந்தோஷம் சிஷியஸ யோக்கியதாம் பஷன்னு பிரியமானங்கிற சங்கராஜர் சிஷ்யனுடைய யோக்கியத்தையை பார்த்து சந்தோஷப்பட்ட யமதர்மராஜா நச்சிகேதம் அப்ரவீத் நச்சிகேத்கிட்ட சொன்னார் தம் அப்ரவீத் தம் நச்சிகேதம் அப்ரவீத் அந்த நச்சிகேதன் இடத்துல பேசினார் யாரு பிரியமான மகாத்மா மகாத்மாங்கிறதுக்கு ஆதிசங்கரர் ஒரு லக்ஷன் சொல்றார் அக்ஷுத்ர புத்தி ஷுத்ர புத்தின்னு சொன்னா அல்புத்தின்னு அர்த்தம் ஷுத்ரம் ஹிருத தௌர்பல்யம் இருக்கு அதனால க்ஷுத்ரம்னா அல்பம் அக்ஷுத்ர புத்தினா என்ன அர்த்தம் அல்புத்தி இல்லைன்னு அர்த்தம் அல்ப புத்தி இல்லைன்னா என்ன அர்த்தம் மகத்தான புத்தி இருக்குன்னு அர்த்தம் இங்கே ஆத்மசப்தத்துக்கு புத்தின்னு அர்த்தம் மகத்துன்னு சொன்னால் பெருசு பெரிய மனசு மகத்து ஆத்மா அந்தக்கரணம் எஸ்ய சகா மகாத்மா ஆத்மான அந்தகரணம் புத்தி விசேஷமாக பரந்த மனம் Broad mind. அதனால் என்ன பண்ணுறார்னா அந்த என்னது இன்னொரு பெருந்தன்மை இந்த மகாத்மாங்கிற சொல்லு பெருந்தன்மையாளர் தமிழில் சொல்லணும்னா பெருந்தன்மையாளர் ஆக பரந்த மனோபாவம் உடையவர் மகாத்மா பிரியமான மகாத்மா ரொம்ப சந்தோஷத்தடைஞ்ச அந்த பரந்த உள்ளமுடைய என்ன பண்ணினார்னா சொல்கிறாராம் என்ன அப்ரவீத்து பூ அத்திய தவ பூயகா வரம் ததாமி உனக்கு இப்போ அத்தியன்னா இன்றுன்னு அர்த்தம் இந்த காண்டெக்டில் இதானியம் அர்த்தம் அத்திய இப்பொழுது பூயகா வரம் ததாமி மறுபடியும் நான் ஒரு வரம் கொடுக்குறேன் ஆனால் அந்த வரத்தை இவன் சூஸ் பண்ணலை நான் சூஸ் பண்ணி உனக்கு கொடுக்குறேன் உனக்கு நீ சூஸ் பண்ணிக்க சொல்லா ஒரு எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் வரம் கொடுக்கிறேன் அதனாலதான் சுவாமி எப்பவுமே இப்படி இருக்கார் வேண்டியதை கொடுக்கிறவர் கைக்கு வரத இந்த கைக்கு அபயஹஸ்தக பயப்படாத உனக்கு வேணுங்கிறதெல்லாம் தரேன் பயப்படாதே வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறேன் பயப்படாதே வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறேன் இது பேர் வரதஸ்தம் இது அபயஹஸ்தம் வரம் ததாத்தி இது வரத வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் சொல்லாம் ஆக பூயா ததாமி என்னதுன்னு ஐயம் அக்னி தவைவ நாம்னா பவிதா இந்த அக்னி வித்யை இனிமேல் ஓம் பேரால்தான் விளங்க போகிறது அன்றைக்கே பேர் வைக்கிறதெல்லாம் ஆரம்பித்தாச்சு இது வந்து ஏர்போர்ட்டுக்கு பேர் ஊருக்கு பேர் அதெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயம் அது அயம் அக்னி தவைைவ தவ நாம்நாயேவீதா ஓம் பேரால்தான் இனிமேல் எல்லாரும் சொல்லுவார்கள் இது வந்து நாச்சிகேத்த சயனம் இன்றைக்கி பண்ணுறவங்க இருக்காங்க இது முசிறி தீக்ஷிதர் போன்றவர்கள்லாம் பண்ணுகிறார்கள் இன்றைக்கும் நடக்கிறது இந்த யாகங்கள்லாம் ஆக அடிக்கடி இந்த நாச்சிகேதானி நச்சிகேதானி நாச்சிகேதா அக்னெல்லாம் சொல்லப்படுகிறது ஓம் பேரில் இருக்கும் இனிமேல் எல்லாரும் இந்த அக்னி வித்யை நச்சுக்கேத்த சயனம் சொல்லி சொல் சயனம்னாலே செங்கலை அடுக்கிற முறைக்கு பேர் தான் சயனம் சயனம் சயனம் இல்லை சயனம் வேற சயனம் வேறு அந்த செங்கலை வந்து அடுக்கிற முறை அது ஒரு ஒரு பறவை மாதிரிலாம் கருடச் சயனம் அப்படின்னா கருடனை மாதிரி அதை அடுக்கணும் எடுக்கிற முறைகள் அதை வந்து நாச்சிக்கேத்த சயனம் தவைவ தவநாமே அயம் அக்னி பவிதா பிரசித்தா பவிஷதி அபிதானேன ஓம் பேராலாம் இருக்கும் சரி அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த அக்னிக்கு அவன் பேரை வச்சு அந்த அக்னி வித்யக்கு அவனுடைய திருப்பெயரை வைத்து விட்டார் எதனால் இவன் ரிப்பீட் பண்ண முறை பேர் வைக்கணும்னா சும்மாவா சடனாக வந்து பேரை வச்சு விட்றேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்போ அவ்வளவு யோக்கியத்தை இருந்தால் தான் நம்ம பேர் வைக்க முடியும் ஒரு பேர் வைக்கணும்னா அந்த பேர் வைக்கிறதுக்கு அவர்களுக்கு யோக்கியத்தை இருக்கணும் சன்னிதானத்தோட பேர் வைக்கிறோம்னா அந்த ஒரு மகிமை இருக்குது அந்த மகிமையினால்தான் அந்த பேர் வைக்கணும் அது மாதிரி அந்த உன் பேரால இது விளங்கட்டும் அப்படி சொன்னவர் அப்புறம் என்ன பண்ணார்னா இமாம் அநேக ரூபாம் ஸ்ருங்காம் கிருஹான இமாம் இந்த அநேக ரூபாம் ஸ்ருங்காம் இதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்றார் சங்கராச்சாரியர் ஸ்ருங்கான்னு சொன்ன அநேக ரூபாம் ஸ்ருங்காம் அநேக வர்ணயுக்தாம் ஆபரணம் ஆபரணம் ரத்னமையீம் மாலாம் கிராட்சிர ரத்னமையீம் மாலாம் அவர் ஏதோ ஒரு மாலை போட்டுருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த அந்த காலத்தில் இதெல்லாம் உண்டு இந்தா இந்த மாலையை நீ போட்டுக்கோ அப்படி போடுறது உண்டு இல்லாட்டி வந்தவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணுறோம் இல்லையா முதல்ல மாலை தானே போடுறோம் பொண்ணாடையை போற்றி மாலையை போடுறோம் அதனால் யமதர்ம ராஜாவே அவனுக்கு என்ன பண்ணுறாருனா இந்த மாலையை அப்படியே நெக்லஸ் அது ரத்னமயீம் மாலாம் நீல பீத்தாதி வர்ணயுக்தாம் மாலாம் நீலம்னா நீலக்கலர் நீலக்கல்லு மஞ்சக்கல்லு கோமேதகம் வைடூரியம் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்ன ஜாய் ஆளுகாஸ் ஆ சொல்லுங்கோ இல்லாட்டி ஜிஆர்டி சொல்லுங்கோ என்னவோ அது பிரசித்தமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படி ஒரு அர்த்தம் இல்லாட்டி என்னென்னா சொல்லியிருக்கிற இந்த அக்னி பலவிதமான கதிகளை கொடுக்கும் அதேனால இமாம் ஸ்ருங்காம் கிருஹானங்கிறது இமாம் இந்த இதம் கர்ம ஸ்வீகுரு இந்த கர்மத்தை எடுத்துக்கொள் இந்த அக்னி வித்தியை எடுத்துக்கொள் சுருங்காங்கிறதுக்கு சங்கராச்சரியர் சொல்றார் அதாவது அகுத்ஷிதாம் கதிம் கர்மமயி இது அக்னியை பண்ணினா நிச்சயமாக பலன் கிடைக்கும் பிரம்மலோக பிராப்தி நிச்சயம் ஆகவே இமாம் ஸ்ருங்காமங்கிறது வந்து இமாம் ஸ்ருங்காம் கதிம் பலயுக்தாம் நிச்சயமாக பலனை கொடுக்கக்கூடிய இந்த அக்னி வித்தியை ஏற்றுக்கொள் அர்த்தம் அது அக்னி வித்யக்கு அப்ஜெக்டிவ் ஆகிடுது இது ரெண்டாவது மீனிங் ஃபஸ்ட் மீனிங் என்னது நெக்லஸ் செகண்ட் மீனிங் என்னது செகண்ட் மீனிங் வந்து இந்த அக்னி வித்தியையை சீகரிச்சுக்கோ உபாசனையோடு கூடின பல்வேறு வகையான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த அக்னி வித்தியை கிரகித்துக்கொள் கிரகான ஏற்றுக்கொள் கிரகித்துக்கொள் அது மாத்திரமில்லை பின்னால் வரப்போகிறது அவன் சொல்கிறான் எனக்கு வேண்டாம் இந்த நகையை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறான் வரப்படுது பின்னால் ஒரு மந்திரம் வருகிறது அந்த மந்திரத்தை காட்டுறேன் பாருங்கள் அதை அதோட கனெக்ட் பண்ணிக்கணும் மூணாவது மந்த்ரம் ரெண்டாவது வள்ளி மூணாவது மந்திரம் நான் பாருங்க நைதாம் ஸ்ருங்காம் வித்தமயி மபாப்தா எஸ்யாம் மஜ்ஜந்தி பகவோ மனுஷியாக அதுங்கே ரெண்டு மீனிங் தான் அங்கேயும் இந்த நகைங்கிற அர்த்தம் இருக்கு கர்மாங்கிறதும் அர்த்தம் இருக்கு ரொம்ப முக்கியமான அர்த்தம் சரி சுவாமி ரெண்டு போட்டு எதுக்கு குழப்பரில் அப்படின்னு ரெண்டும் சங்கராச்சாரியாக சொல்லியிருந்திருக்காங்க சொல்லிவிட்டேன் ஆகையினால் நீங்கள் ஃபஸ்ட்டு மீனிங் தான் எடுத்துக்கணும் நெக்லஸ் தான் ஆக ரெண்டு ரெண்டு அர்த்தத்துக்கும் இது இடம் கொடுத்தாலும் ஆக முதல் அர்த்தந்தான் பிரதான அர்த்தம் என்று எடுத்துக்கொள்ளணும் ஆபரணத்தை மகிழ்ச்சியோடு கொடுக்குறார் இனி இந்த மந்திரம் அனை அந்நதபி கர்ம விஜானம் அநேக பல ஹேத்துத்வாத் ஸ்வீக்குரு இன்னொரு அர்த்தம் அதாவது இன்னொரு அர்த்தம்னா அதில் சொல்ல விட்டு போனது அடுத்த மந்திரத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அதுக்கு இன்ட்ரடக்ஷன் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதையே இப்போ உனக்கு நான் சொல்லி கொடுத்தேனே இந்த அக்னி வித்யை அதை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறேன் கேளு அப்படின்னு அந்த அர்த்தம் இருக்கு என்ன புரிஞ்சுதோ உங்களுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ உங்களுக்கு புரிய திருப்தி எனக்கு வரணும் என்னது நெக்லஸ்ன்னு ஒரு அர்த்தம் சொல்லப்போற மந்திரம் முக்கியம் சொல்லப்போற மந்திரத்தோட மந்திரத்தை சொல்றேன் இன்னும் சில விஷயங்கள் அடிஷ்னலாக சொல்றேன் அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் இருக்கு அப்புறம் கடைசியில் அவன் என்ன பண்ண போறான்னா இது நான் உலகத்துக்காக கேட்டேனே தவிர எனக்கு தேவையில்லைங்க போகிறான் இந்த அக்னி வித்தியை என் பேர் சொல்லிக்கிட்டோம் நான் இந்த அக்னி வித்தையை உபாசனை பண்ண போகிறது இல்லை அவங்களுக்காக கேட்டேன் எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும் சுகமாக இருக்கணும் நிறைய பேர் நினச்சிட்டுருக்கான் அவங்களுக்காக கேட்டேனே தவிர எனக்காக கேட்கலைங்கிற அர்த்தம் வரப்போகிறது பின்னால் அதுக்காகத்தான் இப்போ வந்து ஒரு கதை சொல்கிறது ஒன்றும் இல்லையா ஒரு சுவாமிகள் வந்து சுவாமிகிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவர் வந்து ஒரு வைரக்கல் பெருசாக கொடுத்தாரான் போன கிளாஸில் கூட சொல்லியிருக்கேன் வைரக்கல்லு கொடுத்தாரான் கொடுத்த உடனே சின்ன வந்து அவன் வாழ்க்கை ரொம்ப பெருசாகிடுச்சு ஆனால் அவர் சாமியாராக தான் இருக்கார் பரதேசி மாதிரி சுற்றின்னு அவர் க கம டப்பாக எடுத்தார் கமண்டலத்தை எடுத்தார் கமண்டலத்தை கொழுந்து ஒரு வைரக்கட்டியை தூக்கி கொடுத்துட்டார் அதை வச்சு அவன் பெரிய ஆள் அப்புறம் அவனுக்கு திடீர்னு கொஞ்ச நாள் கழித்து ஒரு விவேகம் வந்தது இதை காட்டிலும் அவர்கிட்ட வேறு ஏதோ இருக்க போய் தானே இது அனாயாசமாக நம்மள்ட கொடுத்தார் அவர் ஆகினால் அவர்கிட்ட வேறு ஏதோ ஒன்று இருக்குது போல் இருக்கு அப்படின்னு போய் கேட்டால் அவர் ஆமாமா இருக்குது ஆனால் அதுக்கு அதெல்லாம் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி அது இதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்கே வா அவனுக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு மாதிரி யமதர்ம இவன் எதுக்கு சொல்கிறேன் உலகத்துக்காகத்தான் இதை தவிர எனக்கு இது பர்சனலாக இது நீடுல்லை அப்போ பாருங்கோ சமூகத்துக்கு செய்யணும் ஆனால் அதில் சுயநலம் அணுவளவும் இருக்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்க நான் செய்கிறேன் என்ன எல்லாம் பேர் சொல்லி தான் என் பேர் தான் என் இந்த அக்னிக்கு வித்தியாண நீ வச்சா வச்சுட்டு போயா எனக்கு அது பெருசு இல்லை அப்படிங்கிறான் சொல்லுவான் இல்லையா பாரு ஹம தர்மராஜாவே என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுத்தார் நமக்கு அந்த இது வந்துடும் ஆகையினால அவன் அதை பற்றிலாம் கேரே பண்ணலை ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதெல்லாம் கொடுத்தீங்களே அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்க அவன் எப்படிலாம் பேசுகிறான் பாரு பேசுகிறபோது நமக்கு தோணும் இது என்னது சின்ன வயசில் இவ்வளவு விவேகமார் அப்படின்னு தோணும் இப்போ பாருங்கள் அடுத்த மந்திரத்தை சொன்னா தான் அது ஆதிசங்கரை சொல்ற ரெண்டாவது மீனிங் நன்றாக புரியும் திரிணாச்சிகேத திரிபிரேத்தியசன் த்ரிகர்மகிருத்து தரதிஜன்மத்தியூ திருச்சேதிரித்தியசன் த்க்கமக்தரத்துமத்தூமீடியம் விதிக்கீச்சேமாத்தியமேதி இந்த நகையை எடுத்துக்கொள் அல்லது இதோடு சேர்ந்த இந்த கர்மத்தை சுவீகரித்துக்கொள் அப்படின்னு எடுத்துக்கணும் இதுக்கு முன்னால் மந்திரத்தை இமாம் ஸ்ருங்காம் அநேக ரூபாம் ஸ்ருங்காம் கிருகான இந்த பல ரத்னங்களை உடைய பல நிற உடைய நகையை ஏற்றுக்கொள் அடுத்த அர்த்தம் திரும்பவும் தெளிவுக்காக சொல்கிறேன் பல்வேறு கதியை பலனாக கொடுக்கக்கூடிய இந்த உபாசனையோடு கூடிய இந்த வித்தியையை அக்னி வித்தியையை ஏற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் அது அதுக்கான விஷயம் இங்கே வருது பண்ணணும் திருநாட்சி மூணு தடவை இந்த யாகம் பண்ணணும் இந்த யாகத்தை மூணு தடவை பண்ணணும் ஒரு தரம் பண்ணக்கூடாது நாலு தடவையும் பண்ணக்கூடாது நியூனமும் கூடாது அத்திரிக்தமும் கூடாது நூத்தி எட்டு ஜப்பம் பண்ணணும்னா நூத்தி எட்டு தான் பண்ணணும் குறைச்சும் பண்ணக்கூடாது ஊட்டியும் பண்ணக்கூடாது அது வந்துடும் ஒன்று குறைஞ்சிடும் இல்லாட்டி கூடிடும் அதுக்காக ஒரு பரிக சொல்றோம் நியூனாதிருப்தம் சர்வம் சுகுணமஸ்தூ நியூனம் அத்திரிக்தம் சர்வம் சுகுணம் அு அதிகமாகவும் சொல்லப்படாது குறைச்சும் சொல்லப்படாது எல்லாம் விதி அதனால மூணு தடவை பண்ணணும் திருணாட்சி கேத்த அதிக சே அதிகம் பலம் சொல்லி மாட்டிக்கக்கூடாது அப்புறம் நியூனஸ்யா சொல்ல வேண்டிதான் அது எங்க சொல்லியிருக்கோ அங்க எடுத்துக்கணும் நிறைய அன்னதானம் பண்ணினா அதுக்கு தகுந்தது கிடைக்கும்னு இருக்கு முகத்தோர்நகம் ராத்தம் மத்திய தோர்நகம் ராத்தம் அந்த தோர்ணகம் இருக்கணும் பிரமாணம் ஓகே ஆ மூணு தடவை செய்யணும் அப்படி ஒரு மீனிங் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் திருணாட்சிக்கேத்தகாங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் ரெண்டு மீனிங் சொல்கிறார் மூணு தடவை இந்த யாகம் பண்ணணும்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா இதை தெரிஞ்சு இதை தெரிஞ்சு இதை படித்து இதை கடைப்பிடிக்கணும் கட்டோபனிஷத் கேம்ப் நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் கடோபனிஷத் கேம்புக்கு வந்து படிக்கிறோம் படித்ததை லைஃப்பில் சுச்சுவேஷன் வர்றபோது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்ளை பண்ணி பார்க்குறோம் அது மாதிரி இப்போ சமையலை பற்றி ஏதோ ஒரு ரெசிபி டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இப்படி ஒரு ரெசிபி இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கிறது இன்றைக்கி வந்து என்னமோ சொல்கிறேன் வச்சுங்களேன் கேரட்டில் என்னவோ பண்ண போகிறேன் எனக்கு அதெல்லாம் சொல்லக்கூட தெரியல வச்சுங்களேன் கேரட்டை வச்சுட்டு என்னவோ ஒன்று பண்ண போகிறா அப்படின்னு சொல்கிறேன் நாளைக்கு அது சொல்கிறான் இன்றைக்கு சொல்கிறான் நாளை மதியம் ஒரு மணிக்கு கேரட்டில் என்னவோ ஒரு பதார்த்தம் பண்ணுறது கேரட் பாகுன்னு வச்சுக்கோங்க மைசூர் பாகு மாதிரி அதை பண்ண போகிறார்கள் நாளைய தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அப்படி ட்ரையல் காட்டிட்டு விட்டுடுவான் ஏதோ அடுப்பை காட்டுவான் இதை காட்டுவான் இந்த அம்மாவை காட்டுவோம் அப்படி விட்டுருவோம் அப்போ தானே அடுத்த நாள் நமக்கு பார்க்கணுன்னு ஆசை வரும் அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த ரெசிபியை பார்க்கணும்னு சொல்லி அது எப்படி பண்ணுறாங்கன்னு அத்தியாயம் முதல்ல இன்ஃபர்மேஷன் அப்புறம் ஸ்டடி அப்புறம் என்னதுன்னா நம்ம வீட்டில் அந்த அடுப்பை அங்கே பார்த்துட்டே காய்கறிகள் நறுக்கி எனத் தியா பண்ணி தியோ பண்ணி சில அது ஒரு ரூபத்துக்கு வரும் அது சாப்பிட்ற ஆக ஞானம் அத்தியாயனம் அனுஷ்டானம் அது சொல்கிற தத் விஜானா தத் அத்தியனா தத் அனுஷ்டானம் அப்படிங்கிறார் திருநாச்சிகேதாங்கிறதுக்கிறது அக்னி வித்யா இப்படி இப்படி ஒரு நாச்சிகேத நாச்சிகேத செயனம்னு ஒரு யாகம் இருக்காமே கேள்விப்படுறான் எனக்கு அந்த நாச்சிகேத சயனத்தை படிக்கணுமே அப்படிங்கிறான் படிக்கிறான் நாச்சிகேத்த சயனத்தை ஒரு வாத்தியார்கிட்ட போய் படிக்கிறான் அப்புறம் என்ன பண்ணுறான்னா நானும் நாச்சிக்கேத்த சயனம் பண்ணணும் அப்புறம் பண்றான் அதுக்கப்புறம் என்னன்னா சொர்க்கத்துக்கு போவான் எப்படின்லாம் கேட்கக்கூடாது பண்ணி பார்க்கணும் ஆ நாச்சிக்கேத்த சயனம் திருநாச்சிக்கேத்தஹாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் அப்புறம் அடுத்தது திரிபிகி சியூனிங் சொல்ற சிங்கராஜர் திருபிகி சந்திம் ஏத்திய மூணு சம்பந்தம் என்ன சம்பந்தம்னா நல்ல அம்மா நல்ல அப்பா நல்ல கு எல்லாத்திலையும் வேற போட்டுட்டேன் சன்மார்க்கத்துல இருக்கிற அம்மா சன்மார்க்கத்துல இருக்கிற அப்பா சன்மார்க்கத்தில் இருக்கிற குருநாதர் மாத்ருமான் பித்ருமான் குருமான் ஆச்சாரியவான் புருஷோ வேத யாருக்கு அம்மா அப்பா குருவோட சம்பந்தம் நல்லா கிடைக்கலையோ அவன் வாழ்க்கையில் நன்மையே ஏற்படாதுன்னு சாஸ்திரம் சொல்லிடுது ரொம்ப கஷ்டம் அது நிறைய பேருக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இப்போ இந்த குழந்தைகளுக்குலாம் அம்மாவோட டச்சே இல்லை குழந்தை பெற்றுட்டு இவ வேலைக்கு போயிடுற அப்புறம் என்ன பண்ணும் அந்த குழந்தை அம்மாட்டு இருந்து நிறைய கற்றுக்கணுமா அம்மா மூலமாக தான் நிறைய விஷயம் இருக்கு ஆக ஆதவ் மாதா உபநயன பரியந்தம் பிதா சமாவர்த்தன பரியந்தம் ஆச்சாரியா அவங்களுடைய அரவணப்பில் அவங்க கட்டுப்பாட்டில் நாம் இருக்கணும் உபநயனம் வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் கூட இருப்பாள் இருந்தாலும் அம்மா வந்து கொஞ்சம் இந்த குழந்தை நடமாடுற வரைக்கும் அம்மாவோட உதவி பரிபூர்ணமாக தேவை அதுக்கப்புறம் உபநயனம் வரைக்கும் அப்பா அப்பாவே பெரும்பாலும் ஆச்சாரிய ஆயிடுவார் சமாவர்த்தன பரியந்தம் தான் விரதம் பண்ணி வைக்கிறோமே யார் பண்ணி வைக்கிறா விரதம் அப்பா பண்ணி வாத்தியாரா வாத்தியாருக்கு அப்பாவுக்கு வாத்தியார் பண்ணி அது பேர் விரதம்னு சொல்லிவிடுறோம் நம்ம கண்ணை கட்டி விடுவா சமாவர்த்தன பரியந்தம் இதெல்லாம் ரிச்சுவல் கல்யாணத்துக்கு முன்னால் இது பண்ணியானோம் வேதாத்தியனம் முடிஞ்ச பிறகு தான் விவாகம் வேதாத்தியனம் பண்ணாமே விவாகம் கிடையாது எல்லாம் பண்ணி விட்றாங்க சமாவர்த்தனம் பண்ணிவிட்டு பண்ணி விடுறாங்க சரி இது ஒரு அர்த்தம் அது சங்கராச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார் அவன் வார்த்தை தான் பயனுள்ளதாக இருக்குங்கிறார் ஒரு வார்த்தை சஹாஹி ததுகி பிராமான்ய காரணம் அம்மா அப்பா குருவோட தர்மத்தை அவங்க தான் கத்துக் கொடுக்கணும் அம்மா அப்பா குரு தான் தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் நம்ம சிஸ்டம் இப்படி தர்மத்தை டீச் பண்றது அவங்களோட வேலை அம்மா அப்பாவோட வேலை தான் அது அதனால தான் மனு சொன்னார் அதாவது ராஜவத் பஞ்ச வருஷாணி தச வருஷாணி தாசவத்து பிராப்தே து ஷோடசே வருஷே புத்திரம் மித்திரவதாச்சரே அஞ்சு வயசு வரைக்கும் ராஜா மாதிரி வளர்க்கணும் அப்புறம் ஆறாவது வயசுலேருந்து பத்தாவது வயசு முடிகிற வரைக்கும் அடிமை மாதிரி வளர்க்கணுமா இப்பெல்லாம் சைக்காலஜிஸ்ட் ஒத்துக்க மாட்டான் அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது அப்புறம் வந்து ஸ்டடி பண்ணுறா ஸ்டடி பண்ணுறா அபிப்பிராயம் மாறிக்கிட்டே வருது ஏன்னா அந்த மைண்டை கண்டா பிடிக்க முடியும் அது என்ன ஃபார்ம் எப்படி எடுக்கும்னு யாருக்கு தெரியும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு திட்டத்துக்கு வரலாம் ஒரு பொதுவான ஒரு விதிக்கு வரலாம் சாமானிய விதி விசேஷ விதி மாறும் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் நிறைய இருக்கும் ஒரு ஒருத்தரையும் அப்படி பிரித்து பார்த்தா அது சாமான்யமாக எக்ஸப்ஷனாக தெரியாது ஜென்ரல் எக்ஸெப்ஷன் எல்லாம் மாறும் ஆனால் சாஸ்திரம் சொல்லுகிறது அப்பா அம்மா குரு இருக்கிறவன் வார்த்தையெல்லாம் அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மற்றவனுக்கு அறிவை கொடுக்கும் சகா ததுகி பிராமான்ய காரணம் பிராமான்ய காரணம்னா அவனை நம்பலாங்கிறார் அவன் வார்த்தை அவன் வாழ்க்கை நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் அவனை சமூகம் ஏற்றுக்கொள்ளுங்கிறார் சொசைட்டி ஏற்றுக்கொள்ளும் ஆஹா பிராமணியம் அம்மா அப்பா குரு இது ரொம்ப முக்கியம் அந்த அதோடு இந்த யாகம் பண்ணணுமா நிறைய ரூல்லாம் உண்டு அதாவது கல்யாணம் பண்ணிக்காமல் யாகம் பண்ண முடியாது கல்யாணம் பண்ணிட்டாலும் பையன் இல்லைன்னா சில யாகம் பண்ண முடியாது நான் சொல்லியிருக்கேன் மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மனுக்கு பிரதான பூஜை பண்ணுறவருக்கு பையன் இல்லைன்னா பூஜை பண்ண முடியாது அபுத்திரகன் பூஜை பண்ண முடியாது அபத்னி கண் பூஜை பண்ண முடியாதுங்கிறது இல்லை அபுத்திரக்கன் பூஜை பண்ண முடியாது புத்திரன் போயிட்டால் பூஜை பண்ண முடியாது செத்து போயிட்டா பண்ண முடியாது இந்த சிஸ்டம் இன்னும் இருக்குது அதுதான் ஆச்சரியம் எல்லோரையும் அச்சகராக ஆக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேருக்கு தெரியாது பண்ணட்டும் வேண்டான்னு சொல்லு எப்படியோ போடும் ஆனால் இவன் வந்து கல்யாணம் ஆகிருக்கணும் கல்யாணம் ஆனால் போறாது அவனுக்கு பையன் பிறந்திருக்கணும் அவன்தான் முக்கியமான பூஜையெல்லாம் பண்ண முடியும் அந்த சுவாமிக்கு திருவிழாத்த கங்கணம் கட்டிக்கிறதோ பெரிய தீபாவளி பண்ணுறதோ பையனை பிறக்கலை போக முடியாது மற்ற பூஜையெல்லாம் பண்ணலாம் அந்த இம்பார்ட்டன்ட் மெயின் பூஜையெல்லாம் பண்ணவே முடியாது அதில் இந்த சம்பந்தமெல்லாம் கரெக்டாக இருக்கணுங்கிறாங்க அதுக்காக வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் இல்லாதனால ஒருத்தருக்கு மோட்சம் கிடையாதுன்னுலாம் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை இதெல்லாம் கர்மகாண்டத்தினுடைய நியமங்கள் அவ்வளோதான் இவனுக்கு வந்து இப்படி இருந்தால் அவனுக்கு மனைவி இல்லைன்னா பையன் இல்லைன்னா அவனுக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் அது சமாச்சாரம் வேறு இது வேறு இதனுடைய சட்டம் இப்படி ஆத்ரிபுகி சந்திம் ஏத்திய இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் சங்கராச்சாரியர் ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் வேதத்தோட சம்பந்தம் இருக்கணும் ஸ்ரௌத ஸ்மார்த்த சதாச்சார மூணு பிரமாணம் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த சதாச்சார ஸ்ரௌதம்னா ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்மார்த்த சதாச்சாரம் சதாச்சாரம்னா பெரியவங்களுடைய பழக்கம் எல்லாம் வந்து திருநெல்வேலி பழக்கம் தஞ்சாவூர் பழக்கம் அப்புறம் சோழ நாட்டு பழக்கம் பாண்டிய நாட்டு பழக்கம் சேரநாட்டு பழக்கம் எல்லாம் வந்து வர்த்தேரன் ததா தத் வர்த்தே தா அதெல்லாம் வந்து சதாச்சாரத்தில் வரும் அந்த சதாச்சாரத்தை அனுஷ்டானம் பண்ணி அந்த மூணு சம்பந்தம் சொல்கிற ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டாவது மீனிங் தான் இது ஃபஸ்ட்டு மீனிங் என்னது அம்மா அப்பா குரு மாத பித்ரு ஆச்சாரியை ஏற்றிய சந்திம் சந்தானம் சம்பந்தம் மாத்திரனுஷாசனம் யாவத் பிராப்ப இத்தேத கட்டுப்பாட்டில் நம்ம வளர்ந்திருக்கணும் அங்கே அர்ப்பணப்பில் நம்ம வளர்ந்திருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்புறம் அடுத்தது இன்னொரு மீனிங் பிரத்யக்ஷ அனுமான ஆகமைஹி பிரத்யப்பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் மனுஸ்மிருதியில் ஒரு ஸ்லோகம் பிரத்யம் சானுமானஞ்ச ஷாஸ்திர விவிதாகமம் திரயம் சுவிதித்தம் காரியம் தர்மசுத்திமபீப்ஸதா பன்னெண்டு நூற்றி அஞ்சு பன்னெண்டாவது சாப்டர் நூற்றி அஞ்சாவது ஸ்லோகம் மனுஸ்மிருதி அப்பிரத்யம் நம்ம நம் முன்னால் ப பிரத்யப்பிரமாணம் இந்திரியங்களுக்கு புலப்படுறது அனுமானம் அனுமானம்னா ஊகம் பண்ணுறது ஆகமைஹி வா ஆ இது மூணாவது மீனிங் தான் அதாவது இவனுக்கு பிரத்யக்ஷமும் கிளியராக இருக்கணும் இதெல்லாம் பார்க்குற விஷயத்துலையும் தெளிவாக இருக்கணும் அனுமானமும் பண்ணணும் அப்புறம் சாஸ்திரத்தினுடைய சம்பந்தம் பொதுவாக அந்த சிவபெருமானுடைய மூணு கண் இருக்கே அதுக்கு சொல்லுவோம் ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண் சந்திரன் ஒரு கண் அக்னி சோமசூரிய அக்னி லோச்சனாய நமஹா அது மாதிரி அறிவுக்கண் ஆச்சாரியன் வலதுகன் அம்மா இடதுகண் அப்பா அறிவு கண் குரு அது மாதிரி இன்னொன்று ஒரு கண்ணு பிரத்யக்ஷப் பிரமாணம் இன்னொரு கண் அனுமான பிரமாணம் அறிவு அக்னிங்கிறது என்னதுன்னா சாஸ்திர பிரமாணம் இப்படியெல்லாம் இதோட சம்பந்தம் வச்சு இதுதான் மூணு மீனிங் சொல்லியாச்சு திருநாட்சி கேதா திரிபிகி சந்திம் ஏத்திய மூணு பேரோட சம்பந்தத்தை நன்றாக சம்பாதிச்சு அப்படின்னு அர்த்தம் த்ரிகர்ம கிருத்து த்ரிகர்ம என்ன அர்த்தம் அதாவது மூணு கர்மம் ஒன்று பூஜை பண்றது இன்னொன்று படிக்கிறது இன்னொன்று தானம் கொடுக்கிறது ஈஜிய அத்தியன தானம் யாகம் பண்றது ஷாஸ்திரோ படிக்கிறது பரம் தான கொடுக்கிறது யானை வாங்க கத்திரிக்கு வாழலாம் கிடையாது யான்க் கொத் யான்கும்தியம் காரியமே தபிய ஆகையினால இது திருக்கர்ம கிருத்து மூணையும் பண்ணுறான் இப்போ என்னெல்லாம் பாருங்கள் திருநாட்சிக்கேத்தகாங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் முதல்ல பார்த்துட்டோம் ரெண்டு அர்த்தம் பார்த்துருக்கோம் திருபிகி சந்திம் ஏத்தியக்கு அர்த்தம் பார்த்தோம் மூணாவது அர்த்தம் வந்து ரொம்ப பிரபலமாக சொல்ல முடியாது மூணாவது அர்த்தம் போட்டிருக்காரு அப்புறம் அடுத்தது திருக்கர்ம கிருத்து தினமும் பண்ணுறான் மூணு வேறு பூஜையும் பண்ணுறான் படிக்கிறான் தானம் கொடுக்குறான் இது மூணும் செய்கிறாங்க அப்புறம் அடுத்தது என்னதுன்னா அவன் அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா ஜென்ம மிருத்யூ தரத்தி ஜென்ம மிருத்யூ தரத்தி ஜென்ம மிருத்யூன்னா என்ன அர்த்தம் பிறப்பையும் இறப்பையும் அவன் கடக்கிறான் பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுபடுகிறான் பிறவி பெருங்கடலை நீந்தி விடுகிறான் ஜென்ம மிருத்யு தரத்தி அதனால் மறுபடியும் அவனுக்கு அவன் முக்தனாகிறான்னு அர்த்தம் முக்தான் முக்தன்னா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஞானத்வாரா இனி பின்னால் வரப்போகிறது நேரடியாக மோக்ஷம் கிடையாது சித்த சுத்தி வேதாந்த சிரவண மரண நிதித்தியாசனம் ஞானம் மோக்ஷா ஜென்ம மிருத்யூ தரதி அப்புறம் அடுத்தது அது மாத்திரம் இல்லை இந்த ஜென்ம மிருத்யு தரதி அப்புறம் அடுத்தது என்னது அடுத்த வரைக்கும் பாருங்க பிரம்மஜக்யம் தேவம் ஈட்யம் விதித்வா ஈட்யம் தேவம் பிரம்மஜக்யம் தேவம் பிரம்மஜக்ஞ்சா பிரம்மஜக்யம் பிரதமம் புரஸ்தாத்தி சி உடனே ஞாபகத்துக்கு வரணும் பிரம்மஜக் பிரம்மஜக்யம்னு இருக்குங்க பிரம்மஜஹார் பிரம்மன ஹிணிய கர்ப்பன் ஜா அப்படின்னா பிரம்மஜஸ்ச்ச அசௌஜ இது பிரம்மஜக்ஞா சங்கராச்சாரியர் சமாசம் சொல்கிறார் விக்கிரவாக்கி ஆஹா பிரம்மஜஹா பிரம்மஜஸ் அசௌஜ பிரம்மஜா ஹிரண்ய கர்ப்பனிடம் இருந்து தோன்றினவர் ஹிரண்ய கர்ப்ப சமவர் தத்தாக்ரே இவருக்கு தான் இன்னொரு பேர் பிரதம ஜஹா ஆனால் இங்கே பிரதமஜசியப் ரெண்டாவது ஆள் விராட்டுன்னு அர்த்தம் இந்த இடத்துல பிரம்மஜக்யம் விராட் விஸ்வரூபம் தேவம் தேவம்னா பிரகாஷமாக இருக்கிறவர் பிரம்மஜக்யனா எல்லாம் அறிந்தவர்னு அர்த்தம் இந்த எல் அத்தனை பேருக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா ஒரு ஒருத்தருக்கும் தெரியும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஏதோ ஒன்று தெரியுமே அதனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஒரு ஒருத்தருக்கும் ஞானம் உண்டு அப்போ சொ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்தா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னா என்ன அர்த்தம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சது ஒன்றொருத்தனுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தெரியும் ஆகையினால எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படி படிக்கணும் ஆ விஸ்வரூபம் ஞானத்தை விட ஆம்னீஷன் அப்படின்னு அர்த்தம் பிரம்மஜக்யம் தேவம் பிரகாஷஸ்வரூபம் ஈட்யம் ஈட்யம்னா பூஜிக்க தகுந்தது பூஜிக்க தகுந்தது இது ந மேக்ரோ காசம் இந்த மேக்ரோ காசம் விஸ்வரூபம் இது விதித்வான் என்னர்த்தம் நிச்சாய விதித் நாஸ்திர விஸ்வரூபத்தை பற்றி படிச்சு நமோ ஸ்துவன்தாய சஹசிரமூர்த்தயே சகசிரபாதாட்சி சிரோருபாஹவே சகசிரநா புருஷாயிரு सहस्रकोटि नमः சகசிரோட்டியுதாரி நம ப்ரித்தரி சந்தோர்ஷோ வாத்தர் திசா அயுராச்சந்திரமா நபவோஷனையுருத்த விக்கோ விஷ்வாத் சம்பாஹு நமதி சம்பத்தை பிளிவீ ஜனையே ஆஹா இந்த பூஜை பண்ணி அக்னியில் விஸ்வரூப தியானம் பண்ணி விதித்வா இமாம் நிச்சாய இமாம் நிச்சாய விதித்வா நிச்சாய இமாம் வேண்டாம் இமாம் நிச்சாய இமாம் விதித்துவா நிச்சாய விதித்துவான்னா தெரிஞ்சுக்கிண்டு நிச்சாயன்னா என்ன அர்த்தம்னா அதை உபாசனை பண்ணி அதை உபாசனை பண்ணி தியனம் பண்ணிநடிகா இன்ன படிச்சா நூயர்வியசுரச்சந்திரூரியேத்திரே கர்ண்பாஷாமுகமபி எஸ்வாஸ்யமம்துரநரோவ் சித்திரம் ரம் ரமியத்தை தம் திரிபுவனவபுஷம் திரிபுவனவபம்புவனவபுஷம் விஷ்ணுமீஷன் ந त्रिभुवनवपुषं விஷ்ணுமீசம் நமாமி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை படித்து அந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை தெரிஞ்சு அந்த அர்த்தத்தை மனசில் தியானம் பண்ணி विदित्वा நிச்சாய நிச்சாயங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்கிறார் சாட்சா திருஷ்டுவாச்ச ஆத்மபாவேன பாண்டவானாம் தனஞ்சயான்னு அர்ஜுன்கிட்ட சொல்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனன் முன்னாடி நிற்கணும் நான் பாண்டவர்களுள் தனஞ்சயனாக இருக்கிறேன் அப்படின்னார் அப்போ என்ன அர்த்தம் நான் கிருஷ்ணன் தான் அவன் புரிஞ்சுக்கணும் கிருஷ்ணனை அவனை என்ன சொல்கிறார் பாண்டவர்களுள் நான் தனஞ்செயனாக இருக்கிறேன் அப்போ தனஞ்சயன் யாரு கிருஷ்ணன் எப்படி எடுத்துப்பே முனி நாம் அப்பயகம் வியாசகா எல்லாம் பகவான் 11th அனைவக் அனைகாதர்ஷனம் அனைவரணம்யுதம் எல்லா பதினோராவது அய் பகவதுகீத்தையை அதுனியம் விதித்து ஈட் விதித்து ஈட்யம்னா ஸ்துத்தியம் பூஜிக்கத் தகுந்த எதை பூஜிக்கணும்னா இந்த பிரபஞ்சத்தையே பூஜை பண்ணணும்ப்பா கடவுள் எப்படி இருக்கார்னா வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் கோணாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை அதுதான் இது சங்கராஜர் ஆத்மபாவேன கிருத்துவாங்கிறார் இல்லையா வானாகி மண்ணாகி தான் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே ஆஹ் வேத மந்திரங்களாக இருக்கட்டும் தமிழ் பாடல்களாக இருக்கட்டும் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி பஞ்சபூதங்கள் சொரூபமாக எப்படி தியானம் பண்ணாலும் இது பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஆக விதித்வான் நிச்சாய இந்த உலகத்தில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்ஸு டவுன்ஸு எல்லாத்தையும் தியானம் பண்ணுறான் ஒரு பக்கம் பார்த்தா பாலைவனம் இன்னொரு பக்கம் பார்த்தா சோலைவனம் ஒரு பக்கம் பார்த்தா அமைதியான வாழ்க்கை முறை இன்னொரு பக்கம் வந்து குண்டு போட்டுகிட்டே இருக்கான் கார்குண்டு மனித குண்டு ஒரு பக்கம் சுனாமி ஒரு பக்கம் பூகம்பம் இன்னொரு பக்கம் செழிப்பாக அழகாக அமைதியாக மழை பெய்ருது ஹோல் யூனிவர்ஸ் எல்லாம் இது பண்ணுறது நட்சத்திரங்கள்லாம் செத்து போயின்ண்டே இருக்குது புதுசு புதுசாக என்னெல்லாமோ வந்துட்டே இருக்குது ஓயாத சிருஷ்டி ஸ்தித்திலையா நடந்துகிண்டே இருக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளெல்லாம் ஆடராக ஒன்றும் இல்லை ஒரே நேரத்தில் சில படைப்பு நடந்துகிட்டே இருக்குது ஒரே நேரத்தில் காத்தல் ஒரே நேரத்தில் அழித்தல் ஹைமல்டேனியஸாக அஞ்சு வேலையும் நடந்துகிட்டே இருக்கு ஒரே படைத்தார் அப்புறம் காப்பாத்தினார் அப்படின்லாம் கிடையாது ஒரு பக்கம் படைச்சுட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் காத்துக்கிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் அழிச்சுக்கிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் மறைச்சிக்கிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார் ஆ படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் பஞ்சகிருத்திய பராண சமகாலேயே யுகபத் கருதி நூன காலே சமயம் ஒரே நேரத்தில் அதை அப்படியே நம்ம விஷ் விஷுவலைஸ் பண்ணணும் மனசில் அதை அப்படியே வாங்கிக்கணும் ஒரு பக்கம் பார்த்தா ஜப்பி ஜப்பியாக குழந்தைகள்னால் அழகாக பிறக்கிறது குண்டு குண்டாக இருக்குது இன்னொரு பக்கம் சோத்துக்கே வழி இல்லாமல் பாலுக்கே வழி இல்லாமல் அப்படியே சோம்பி கிடக்கு சூம்பி கிடக்கு சோமாலியா அதை வந்து ஒரு படம் போட்டிருந்தா பார்த்திங்களோ அப்படியே எலும்பு தோலுமாக இருக்குது ஒரு கழுகு வந்து அதை கொத்தரத்துக்கு தயாராக இருக்குது அந்த குழந்தைய அதையும் பார்க்கணும் இன்னொன்று வந்து நல்ல வாக்கெல்லாம் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே கொழு கொழுகிறது ஒரு பக்கம் எய்ட்ஸு இன்னொரு பக்கம் பரிபூர்ண பிரம்மச்சாரி நிஷ்டன் அத்தனையும் பிரபஞ்சம்தான் இதை விஷுவலைஸ் பண்ணி என்னாருதுன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான் நேச்சரை அக்செப்ட் பண்ணுறேன் பிரபஞ்சத்தை நான் ஒத்துக்கிறேன் இதில் இருக்கிற அழிவையும் ஏற்றுக்கொள்கிறேன் படைப்பையும் ஏற்கிறேன் காத்தலையும் ஏற்கிறேன் எந்த புகாரும் சொல்லலை நான் இந்த பகவான் படைப்பில் ஏயா இவ்வளவு கஷ்டம் கேட்க மாட்டேன் கஷ்டமும் பகவானுடைய காம்ப்ளிமெண்டரி சுகமும் துக்கமும் காம்ப்ளிமெண்டரி ராத்திரியும் பகலும் காம்ப்ளிமெண்டரி ஆரோக்கியமும் ரோகமும் காம்ப்ளிமெண்டரி இளமையும் முதுமையும் காம்ப்ளிமெண்டரி எப்படி சொல்ல முடியும் அது புரிஞ்சுன உடனே என்ன ஆகுதுன்னா நான் ஒன்றும் எதையும் புகழவும் போகிறது இல்லை இகழவும் போகிறது இந்த இறைவனுடைய படைப்பை அப்படியே ரசிக்கிறேன் அதில் உள்ள குறைகளையும் ரசிக்கிறேன் சந்த நிறைகளையும் ரசிக்கிறேன் சொல்லப்போனா எல்லாம் காம்ப்ளிமெண்டரி ஐ அக்செப்ட் விஸ்வரூபம் அப்ப என்ன ஆகுறதுன்னா அத்தியந்தம் சாந்திம் ஏத்தி மந்திரம் சொல்றது அத்தியந்தம் ஏத்தி அப்படியே மனசு வந்து இறைய ஒன்று குறையே சொல்ல மாட்டேங்குது குறைய தோணலை அத்தியந்தம் சாந்தி மேத்தி இது அப்படியே இருக்கு தைத்திரியத்தில் மஹய்தி பிரம்மணி ஆப்னோதி சுவாராஜ்யம் ஆப்னோதி மனசஸ்பதிம் भवति, வாக்ப்போத்தே தோவரீரம் ப்ர சம பிராணாரா மன ஆனந்தம் ஷாந்தசம்தி அது அதனால சொல்வது அத்தியந்தம் சாந்தி மேதி அப்படின்னா என்ன அர்த்தம் ரிலேட்டிவ்லி ஹையஸ்ட் ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கணும் இது மனசில் அனுபவிக்கிற ஆனந்தம் ஆத்மானந்தத்தை அனுபவிக்க முடியாது ஏன்னா ஆத்மானந்தம் நம்முடைய ஸ்வரூபம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த உபாசனையினுடைய பலன் மனசு பிராட் அவுட்லுக்காக போகிறபோது மனசுக்கு ஒரு சாந்தி ஏற்படுது அது எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் ஹையஸ்ட் பீஸ் அதனால அத்தியம் ஏத்தி இது ஆத்மான இருக்கு இந்த விஷயம் சொல்ற அத்தியம் ஏத்தி சங்கராச்சாரியம் ஏத்தி அதிசயன ஏதி வைராஜம் பதம் ஞானகர்ம சமுச்சய அனுஷ்டானேன்னு ப்ராப்னோதி இத்தியர்த்தா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க நேற்றுக்கு ஒரு அன்பர் கேட்டிருக்கார் நீங்கள் இப்படி கிளாஸ் எடுத்தா முடிக்க முடியாது நான் வேறு சொல்லிவிட்டேன் கட்டோபனிஷத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு ஃபஸ்ட்டு க்ளாஸ்லேயே சொல்லிவிட்டேன் ஏன்னா வந்து மந்திரங்கள் அதிகமாக இருக்கு அப்போ ஒரு ஒன் ஆஃப் தி கொஸ்டின் நேற்றுக்கு வந்திருக்கு என்ன கேள்வின்னா அப்படின்னா பாதி கிணறு தாண்டினது ஆயிடாதா பாதி கிணறு தாண்டினா என்ன ஆகும் உள்ளே விழுந்துடும் பாதிக்கிணறு தாண்டது முழுக்கிணறு தாண்டதுன்னா என்ன அர்த்தம் பாதி கிணறுல தாண்டி பாதி கிணறு தாண்டினா பாதி கிணறு தாண்ட முடியாது உள்ள விழ வேண்டிதான் அதனால நீங்கள் கட்டோபண எடுத்துக்குள்ளேயே விழுந்துடுவோம் அதனால் என்னென்னா அதனை எப்படியாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சொன்னேன் நான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இப்போ நான் வேக வேகமாக இதை சொல்லிவிடுவேன் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமில்லை இது இதுதான் மீனிங் த் கர்மக்கிறதுனா மூணு தடவை கர்மம் பண்ணுறது திருநாட்சிக்கேத்தாகனா மூணு தடவை பண்ணுறது அது மூணு தடவை என்னன்னா அடுத்த கிளாஸில் பார்த்துப்போம் திரிபிகி சந்தியம் ஏத்திய அப்படின்னா த்ரிபிகி சந்தியம் ஏத்தியன்னா மூணு பேரோட இல்லை வேகமாச்சு விடுங்க அம்மா சம்பந்தம் அப்பா சம்பந்தம் இது குரு சம்பந்தம் அம்மா சம்பந்தம் அப்பா சம்பந்தம் குரு சம்பந்தம் எப்படி அது எதுனால அதுக்கு என்ன லாஜிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அதுவும் பண்ணணும் முடியாது அது மாத்திரமில்லை மூணு வள்ளியிலையே உபனிஷத் பூர்த்தி ஆகிறது திரும்பவும் கொஞ்சம் கிளாரிட்டிக்காக தான் அடுத்தது போகிறது ஆகினால மூணு வள்ளி முடிக்கிறதே பெரிய விஷயம் ஆக மூணு வள்ளி முடிச்சுட்றதுக்கு தான் பார்க்குறோம் எதுக்கு சொல்கிறோன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு திருப்தியோ இல்லை எனக்கு சரியாக சொன்னேங்கிற திருப்தி வரணும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஜவு மாதிரி இழுக்கிறேள் அப்படின்லாம் கூட சொல்லலாம் ஏன்னா ஞான் வச்சுக்கோங்க லவுடு திங்கிங் சவுண்டு திங்கிங்கிற மாதிரி நான் எனக்காக நீங்களாம் எனக்கு விக்டீம் வச்சுக்கோங்க விக்டீம்னால் என்ன ஜாக்கிரதையாக புரிஞ்சு உங்களை ஷாக்கு வச்சு சந்திரசேகர பாரதி சுவாமியில் ரொம்ப அழகாக சொன்னார் எங்கள் வாத்தியாருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் என் குருக்கிட்ட இருந்து நான் படிக்கிறேன்னு எப்படி எங்கள் வாத்தியாருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் என் சிஷ்யன்கிட்டருந்து நான் படிக்கிறேன் இது புரியுறதா எங்கள் வாத்தியாருக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னா என்னை வச்சு எங்கள் குரு படித்தார் என் சிஷ்யனை வச்சு நான் படிக்கிறேன் அப்படியே அர்த்தம் அதனால் நீங்கள்லாம் எப்படி கேட்டாலும் சரி நான் சொல்லிவிடுவேன் இல்லை கிளாஸ் வந்து உங்களுக்காக எனக்கான்னா எனக்காக தான் நான் உங்களோடு சேர்ந்து படிக்கிறேன் படிக்கிறபோது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அதில் பிரயோஜனம் கிடைச்சா உண்டு உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ எனக்கு கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்கிறது எனக்கு தெரியறது இந்த மந்திரங்கள் எல்லாம் பார்க்குறேன் சன்னியாசி எப்போது எங்களுக்கெல்லாம் என்னென்னா பௌனப் புண்ணியன சிரவணம் குறியார் அது என்ன பண்ணுறதுன்னா எல்லோருடையும் சேர்ந்து படிக்க நம்ம நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அதுக்காக அதுக்காக இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறோங்கிற எண்ணத்தோடு கூட படிக்கலை அது வந்து பை ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட் என்னென்னா நான் கிளியராக புரிஞ்சுக்கிறது நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா நீங்கள் புரிஞ்சுக்கிறது இந்த க்ளாஸோடைய பை தான் நான் பெனிஃபிட் அடையிறது தான் எனக்கு மெயின் ப்ராடக்ட் அதனால் என்னது ஜஸ்டிஃபிகேஷன் தான் பாதி கிணறு இல்லை கா கிணறு தாண்டினாலும் அவ்வளோதான் காக்கிணறு அறக்கிணறு முக்கா கிணறு முழுக்கிணறு எப்படி தாண்டினாலும் இந்த விஷயம் சரி ஆக இந்த இது முடிஞ்சு போச்சு அடுத்த மந்திரம் பாரு த்ரினாச்சிக்கே திரயமே தத்விதித்வா शोकाति स्वर्गलोके திராச்சேத்த विदित्वा எயேவீச்சி நாச்சிகேதம் சமத்தியுப்பன் புரத்தியோகாதி ஆயமராஜா பூர்த்தி பண்ண புரர் இந்த விஷயத்தை ஆக இந்த ரெண்டாவது வரம் நிறைவு செய்யப்பட போகிறது ஏத்திரயம் விதித்வா திருநாச்சிக்கேதா ஏற்கனவே சொல்லிட்டோம் திருநாச்சிகேதாக்கு அர்த்தம் மூன்று தடவை பண்றது ஏத்தத் தயம் விதித்வா மூணு மூணுன்னு சொன்னோமே திரிணாச்சிகேத திரிரேத் சந்திம் திரமகிருத் தரதி ஜன்ம மருத்யு மூணு ஞாபகம் வச்சுக்கணும் திரிநாச்சிகேத்திரி சன் திரிபி சந்தானம் சந்தி அப்புறம் த் கர்மகிருத் அதுதான் சொல்றேன் ஏதத்யம் விதித்வா சொன்னதே சொல்ற அதாவது திருநாச்சிகேத ஏதத்தயம் விதித்வா இப்படி படிக்கணும் திருநாச்சிகேத கர்த்தா ஏதத் தயம் விதித்வாங்கிறது ஏதத்யங்கிறது கர்மா விதித்வா தெரிஞ்சுன்னு அர்த்தம் மூணு தடவை இது பண்ணுறவன் இந்த மூணு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொண்டு விதித்வா யஹ ஏவம் வித்வான் நாச்சிகேதம் சினுதே விதித்வாவோட கண்டினியூவேஷன் அது உபனிஷத்தோட ஸ்டைல் அப்படி தான் இருக்கும் கிரமேட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் அஹ ய ஏவம் வித்வாகு சினுதே எவனொருவன் இவ்வாறு தெரிந்து கொண்டு சொன்னதையே சொல்கிறது திரும்ப திருநாச்சிகேதன் இந்த திரை மூனையும் தெரிஞ்சுகிண்டு எவனொருவன் இப்படி தெரிந்து கொண்டு நாச்சிகேதம் சினுதே இந்த யாகத்தை பண்ணுகிறானோ இந்த யாகத்தை உபாசனையோடு பண்ணுறானோன்னு சேர்த்துக்கணும் விராட் உபாசனையோடு இந்த அக்னிகர்மாவை யார் பண்ணுகிறானோ சகா புறதா மிருத்யுபாஷான் பிரணோத்ய புறத்தகன்னா சாகரத்துக்கு முன்னாலேயேனு அர்த்தம் புறத்தகன்னா முன்புன்னு அர்த்தம் முன்புனா ஷரீரபாதாத் பிராக் பூர்வமேவ கீதையில் இருக்கு இல்லையா சக்ரோ தீகை வயசோடம் பிராக் ஷரீரவிமோக்ஷனாத் அதேதான் அது மாதிரிதான் இங்கே சாகரத்துக்கு முன்னாலேயே மிருத்யுபாஷாத் பிரணோத்ய மிருத்ய பாஷான் பிரணோத்ய இத்து இல்லை மிருத்யு பாஷான் பிரணோத்யர் மிருத்யு பாஷம்னா சங்கராச்சாரியார் அதர்ம ஜான ராகத்வேஷாதி லக்ஷனான் எப்படி எல்லாம் தப்பு பண்ணலாம் அது படிச்சுக்கிறான் சில பேர் எப்படி இல்ல இந்த மால் பிராக்டிஸா எல்லாம் சொல்றான் இல்லையா மால் பிராக்டி இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது நான் சும்மா சாமி இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்கக்கூடாது இந்த மால் ப்ராக்டிஸ் தப்பா என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க எப்படிடா பணத்தை சாப்பிடலாம் மாட்டிக்காமல் எப்படி ஊழல் பண்ணுறது இப்படி அதெல்லாம் வந்து என்ன சொல்ற அதர்ம ஞானம் அதுக்கு ஆலோசனை சொல்றதுக்குன்னு இருக்கான் சில பேர் எப்படி பண்ணினா மாட்டிக்காமல் பண்ணலாம் எப்படி எல்லாம் இந்த பணத்தை இது பண்ணலாம் அப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதர்ம ஞானம் ராகத்வேஷங்கிறார் சங்கராச்சாரியர் இந்த இடத்துல மிருத்யுபாசத்துக்கு அர்த்தம் அதர்ம ஜானம் ராகத்வேஷம் முதலான காமக்ரோத லோபமோக மதமாச்சரியம் அதெல்லாம் ஜெயிச்சுன்னு அர்த்தம் இந்த கர்மாவை உபாசனையோடு பண்ணினால் என்ன கிடைக்கும்னு கேட்டால் சாகரத்துக்கு முன்னாலேயே இவன் வந்து தர்மத்தை கடைபிடிப்பான் அதர்ம ஞானம் இவன்கிட்ட இருக்காது விருப்பு வெறுப்பு இருக்காது இவன் பரந்த மனப்பான்மை உடையவனாக இருப்பான் பெருந்தன்மை உடையவனாக இருப்பான் மிருத்யுங்கிறர் மிருத்யு பாஷங்கிறர் இந்த உலக வாழ்க்கை வந்து அறியாமை கயிறு போட்டு கட்டி மாட்டின்ட்டுருக்கான் வெளியில் வர முடியல திகார் ஜெயிலுக்கு போயாச்சு ம் அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன இல்லாமல் பண்ணிட்டுருக்கான் ஆனால் மனசில் சாந்தி கிடையாது மிருத்யு பாஷாத்து மிருத்யு பாஷான்னு புறதா பிரணோத்திய விட்டுட்டு ஸ்வர்கலோகே மோதத்தே ஷோகாத்திகா சன்னு சொர்க்க லோகே மோதத்தே சோகத்தை எல்லாம் கடந்து கவலை எல்லாம் கடந்து ஆனந்தமாக இருக்கிறான் சொர்க்கலோகத்துக்கு போய் ஆனந்தமாக இருக்கான்னு அர்த்தம் இந்த சரீரம் இந்த உடம்பு போகிறதுக்கு முன்னாலேயே நம்முடைய அறியாமல் போயிடணும் விருப்பு விருப்பு போயிடணும் சாகிறபோதும் விருப்பு விருப்போட அறியாமையோட செத்தோன்னு வச்சுங்கோ அடுத்த பிறவிலையும் அது தொடரும் ஆ இறக்கறத்துக்கு முன்னால் நான் சாகிறபோது நல்லவனா சாகணும் உத்தமன் சன்மார்கி அப்படிங்கிற ஒரு என்னது ப்ரவுடோட நான் சாகனும் அதுக்கு இந்த உபாசனை வழி பண்ணும் அடுத்த கிளாஸில் அந்த மந்திரங்களுக்கு அர்த்தம்லாம் சொல்கிறேன் ஓம் சகனா ச நவுன்கூ சீரியங்கேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷா சாந்த் ஹரி ஓம் ஆசஸ்வாமி